வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோட தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் பொதுவாகவே நம்ம மற்றவர்களை முகமலர்ச்சியோட பார்க்கணும் பேசணும் வரவேற்கணும் அந்த முகமலர்ச்சி அப்படிங்கிறது இல்லை நாம் யாரை பார்த்து பேசுகிறோமோ அல்லது யாரை வரவேற்கிறோமோ அவர்களுடைய முகமும் வாடிவிடும் என்றால் அந்த இன்முகம் அப்படிங்கிறது ஒரு மகிழ்ச்சியையும் அன்பையும் பிரதிபலிக்கூடியது கோபமா வச்சிட்டோ அல்லது வேண்டா வெறுப்பாக பேசுறோம் அப்படின்னாவே அவர்கள் எப்படா நம்ம இவங்ககிட்ட இருந்து போவோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துருவாங்க குறிப்பா அந்த விருந்தினர்கள் வரும் பொழுது இன்னைக்கு எல்லாம் நகர்ப்புறங்கள்ல அதை அன்றாட நம்ம பார்க்க முடியும் நம்ம வரவேற்பு உட்கார வச்சுட்டு சமையல் அறையில போயி பாத்திரங்களை உருட்டுற வேகத்திலேயே நம்ம எழுந்து ஓடுகலாம் அப்படின்னு தோணும் என்றால் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலையில சமையல் அறையில போய் பாத்திரங்களை தூக்கி போடுறது தன்னுடைய வீட்டுல இருக்கிறவங்கிட்ட சண்டை போடுறது மறைமுகமா அந்த வெறுப்பைய வெளிப்படுத்துவாங்க அவ்வாறு இருக்கும் பொழுது நமக்கு அந்த வீட்டுல உணவு இருந்தோம் அல்லது இன்னும் சரி நேரம் எடுக்கணும் அப்படிங்கறதோ தோணாது நிச்சயமாக வெளியேறிவிட்டு அதே நேரத்துல நம்ம வீட்டுல எதுவுமே இல்லை ஒரு வசதி வாய்ப்பற்ற நிலையில இருக்கோம்னா கூட நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா இன்முகத்தோடு நம்ம வந்து அவங்களை வரவேற்றோம் அப்படின்னா அவர்கள் மகிழ்ந்து நாம என்ன கொடுத்தாலும் சாப்பிட்டு மகிழ்ச்சியா போவாங்க இன்னொரு முறை நம்ம வீட்டை தேடி வருவாங்க ஆக அத்தகைய நிலை நம்ம என்னைக்குமே இருக்கணும் உதாரணமா அந்த அணிச்சம் பூ இருக்கு இல்லைங்களா அணிச்சமலர் அத தொட்டு மோர்ந்து பார்த்தோன்ன அது வாடிரும் அந்த மாதிரி தான் விருந்தினர்களை நாம் முகமலர்ச்சியோடு வரவேற்கவில்லை என்றால் அவர்களுடைய முகமும் வாடிவிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு ஆக விரு விருந்தினர்களுடைய முகம் மலரும் வகையில் வாடாத வகையில் நம்ம வந்து விருந்தினர்களை வரவேற்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வலியுறுத்திக்கிறேன் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம்ழையும் விருந்து மீண்டும் குரல் மோப்ப குழையும் அணிச்சம் முகந்தறிந்து நோக்கக்குழையும் விருந்து இந்த நாள் இனிய நாளாக அமையற்றும் மீண்டும் சந்திப்போம் நன்றி